நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் நற்றினை வானொலி நேயர்களுக்கும் வானொலி நிலைய அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் ல்ல சிவபெருமான திருவடுகளை தினந்தோறும் சிந்தித்து பல்வேறு அர்ப்பணிப்புகளையும் பக்திகளையும் செய்த நாயன்மார்கள் வரலாறு குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் இந்த நற்றினை வானொலி வழியாக திருத்தண்ட தொகை என்ற சுந்தரர் பெருமானுடைய நூலை தழுவி சேக்கிளார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கக்கூடிய மூவர்களுடைய பக்தி சிந்தனையை நாம் பேச இருக்கிறோம் என்பதில் அகமகிழ்ந்து நான் இங்கே இந்த சொற்பொழிவினை உங்களிடத்திலே முன்வைக்கிறேன் பல்வேறு ஆண்டோர் பெருமக்கள் பக்தி பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் பட்டி அமைப்பவர்கள் என்று பல்வேறு அறிஞர்கள் இருக்க அடியேனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி எல்லாம் வல்ல தியாகராஜனின் திருவடிகளை எனது மனமொழி மெய்களால் போற்றி பரவி இந்த சொற்பழிவினை துவங்குகின்றேன் ஏராளமான நாயன்மார்கள் இந்த சிவபெருமானினுடைய பக்திக்கு இலக்கணமாய் திகழ்ந்து சைவத்திற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கி சென்றிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாம் இளையான்குடி மாரநாயனார் என்ற ஒரு நாயனார் பெருமானுடைய வரலாறை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் நம்முடைய சமூகத்தில் உபசரிப்பு என்று நாம் சொல்லுவோம் அதாவது ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று அழைப்பார்கள் நம்முடைய சமுதாயத்திலிடையே உபசரிப்பு மிகவும் அருகி வருகின்ற காலம் அதாவது உற்றார் உறவினர்கள் கூட இன்று உறவினர்களாக ஒரு இல்லத்திற்கு செல்ல முடியவில்லை காரணம் தினந்தோறும் அவசர கதியில் இயங்கும் உலகம் அலுவல்கள் என்ற பெயரிலே வீடு தனிமைப்படுத்தப்படுதல் வந்த விருந்தாளிகளை வரவேற்று இருக்கச் செய்து அவர்களுக்கு தகுந்த உபசரிப்பை வழங்க இயலாத மனப்போக்கு இன்றைய தினம் நாம் காண முடிகிறது